த லிட்ரரி மிரர் என்னும் ஆங்கில மாத இதழை யாழ்ப்பாணத்தில் வைமன் கதிர்வேற்பிள்ளை ஆரம்பித்தார் ஆயிரத்தி ஆண்டு இந்தியாவில் முதல் தபால்தலை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் முப்பத்தி நான்காவது பிரிவு தனது அலுவலர்களை பாதுகாக்க தவறியமைக்காக கலைக்கப்பட்டது இப்பிரிவின் மங்கள் பாண்டே எனும் சிப்பாய் தனது மேல் அதிகாரிகளுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு ஏப்ரல் எட்டாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி ஆண்டு ஈஃபில் கோபுரம் பாரிஸில் பொதுமக்களுக்காக அதிகாரப்பூர்வமாக திறந்துவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது பிலிப்பைன்ஸில் நிலை கொண்டிருந்த கடைசி அமெரிக்க படைகள் ஜப்பானிடம் சரணடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடிஎஸ்ஏசி என்று பெயரிடப்பட்ட முதலாவது மின்னணு தகவல்கள் அடங்கிய கம்ப்யூட்டர் செயல்படத் தொடங்கியது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 இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சிரியாவுக்கான தனது பயணத்தில் திருத்தந்தை அருள் சின்னப்பர் மசூதி ஒன்றுக்கு சென்றார் மசூதிக்கு சென்ற முதலாவது திருத்தந்தை இவரே ஆவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிக்மண்ட் பிராய்டு ஆஸ்திரிய உளவியல் மருத்துவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு மோதிலால் நேரு இந்திய விடுதலை வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹாரி மார்ட்டின்சன் ஸ்வீடன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டோனி பிளேர் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கிறிஸ் பால் அமெரிக்க கூடைப்பந்தாட்டுக்காரர் இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி ஆண்டு மரியா மாண்டிச்சோரி இத்தாலிய கல்வியாளர் மனோ மருத்துவர்